வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஏடோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போது எடோ இடிஓ எடோ என்று அழைக்கப்பட்ட டோக்கியோ நகரத்தில் மூன்று நாட்களாக நீடித்த அதிபயங்கர தீ விபத்தில் ஒரு லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு கண்டி ஒப்பந்தத்தின் மூலம் கண்டி ராஜ்யம் கொடுக்கப்பட்டது நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது ஸ்ரீ விக்கிரம என்ற கண்ணுசாமி தென்னிந்தியாவில் உள்ள வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் மார்த்தா வாஷிங்டன் ஹோட்டல் என்ற உணர்வகம் திறக்கப்பட்டது இது பெண்களுக்கென திறக்கப்பட்ட பிரத்யேகமான உணவகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனைத்துலக கம்யூனிஸ்டுகள் முதல் தடவையாக மாஸ்கோவில் கூடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிப்பதற்காக அகமதாபாத்தில் இருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி இருநூற்றி நாற்பது மைல் துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொராக்கோ பிரான்சிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பர்மாவில் இராணுவ ஜெனரல் நே என்பவர் இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ரொடிஷியா பிரிட்டனிடமிருந்த பிணைப்பை துண்டித்து தன்னை குடியரசு நாடாக து ஆயிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அமெரிக்க சந்தைகளில் சி எனப்படும் காம்பக்டிஸ் குறுந்தகடுகளும் அதை இயக்கும் சாதனமும் அமெரிக்க சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்டன இதற்கு முன்பு ஜப்பானில் மட்டுமே அவை விற்பனை செய்யப்பட்டு வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக நெல்சன் மண்டேலா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் மீதான ஐக்கிய அமெரிக்காவின் அணுகொண்டா என்று பெயரிடப்பட்ட தாக்குதல் ஆரம்பமாகியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் பயணியர் பத்து விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது முதன் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த விண்ணூர்தியானது பூமியின் புவியீர்ப்பு விசையில் இருந்து விடுபட்டு சூரிய மண்டலத்தின் பிடியிலும் இருந்து விடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதிமூன்று அன்றுமூன்று அன்று அண்டவெளி பாதையில் புகுந்தது விண்வெளியில் இன்னொரு நிகழ்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் செலுத்தப்பட்ட சோயூஸ் இருபத்தி விண்கலனில் ரஷ்யர் அமெரிக்கர் அல்லாத விண்வெளி வீரரான செக்கோஸ்லாவாக்கியவை சேர்ந்த விளாடிமிர் ரெமெக் என்பவர் முதல் முறையாக பயணம் செய்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரா பி சேது பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஞ்சன் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுந்தரிபாய் நகைச்சுவை நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிக்கல் கார்பச்சே சோவியத் ஒன்றிய முன்னால் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் இசைக்கலைஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்டத்தை அறிமுகம் செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டி லாரன்ஸ் ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கவிக்குயில் சரோஜினி நாயுடு இந்திய சுதந்திரப் போராட்ட வீராங்கனை மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே